प्रपन्न पारिजाताय कृष्णाय सात्विका देवान सिराजसाह प्रेतान ிாத்தயத்த வேற்றைக்காணமுயா भगवान श्री कृष्णर அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்கியிருக்கிறார் அர்ஜுனனுடைய கேள்வி சாஸ்திர விதியை அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்ளாமல் பெரியோர்கள் கடைபிடிப்பதை பார்த்து அதில் நம்பிக்கை வைத்து அவற்றை கடைப்பிடிப்பவர்களுடைய நிஷ்டை நிலையானது சத்வமா ரஜசா தமசா அதுக்கு பகவான் சொன்னார் மூணு வகையான ஸ்ரத்தை இருக்கிறது அர்ஜுனா அது சாத்திகம் ராஜசம் தாமசம் என்று மூன்றாக அந்த ஸ்ரத்தைகள் பிரிக்கப்படும் அதை நான் சொல்லுகிறேன் கேள்னு சொல்லி மனதனுடைய பக்குவத்துக்கேற்ப மனிதனுக்கு நம்பிக்கை அமைகிறது மனிதன் நம்பிக்கை அவன் எதையை நம்புகிறானோ அதன் அவன் இருக்கிறான் இதுதான் இதுவரைக்கும் சொன்னது இப்போ ஒருத்தன் சாத்திக நிஷ்டனா ராஜச நிஷ்டனா தாமச நிஷ்டனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளம் என்ன அதை சொல்லுகிறார் சாத்திகாக தேவானு யஜந்தே தேவர்களை சாத்திகர்கள் பூஜை செய்கிறார்கள் அதை வச்சு அதாவது இந்திரன் அக்னி யமன் வருணன் சிவன் விஷ்ணு இந்த மாதிரி மூர்த்திகளை அது ஆண் வடிவமாக இருக்கலாம் பெண் வடிவமாக இருக்கலாம் அந்தந்த வடிவங்களிலே பல சக்திகள் இருப்பதாக நாம் கருதி அந்த சக்திகளை வழிபடுகிறோம் ஆகவே நாம் வடிவங்களை வழிபடவில்லை அந்தந்த குணங்களை அந்தந்த மூர்த்திகள் வடிவங்களின் மூலம் வழிபடுகிறோம் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் ஆ சாத்திகாக தேவானு எஜந்தே மேலான அறவழியிலே சாத்திகர்கள் தேவர்களை பூஜிக்கிறார்கள் இந்திராயஸ்வாகா அக்னயே சுவாகா இது போன்ற மந்திரங்களை வைத்துக்கொண்டு நாம் புரிந்து கொள்ளணும் யக்ஷரக்ஷாம்சி யக்ஷரக்ஷாம்சினா யக்ஷர்கள் ரக்ஷர்கள் அப்படி தேவர்களை விட கீழே உடையவர்கள் அவர்கள் நடுநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் பரபரப்பு மிக்கவர்கள் செல்வம் மெட்டீரியலிஸ்டிக் தேவர்கள் ஒரு வகையான நிலையில் இருப்பவர்கள் அடுத்த நிலையிலே கீழான நிலையிலே இருப்பவர்கள் தான் யக்ஷர்கள் இராட்சசர்கள் ரக்ஷஸ் சொல்லுவோம் அதுலேருந்து இராட்சசர்கள் சொல்றது வழக்கம் ஆனால் இந்த ரக்ஷுங்கிறது ஒரு வகையான தேவத கூட்டங்கள் ராஜசர்கள் இரஜோகுணத்தை உடையவர்கள் அவற்றை பூஜை செய்கிறார்கள் அப்புறம் தமோனிஷ்டர்கள் அங்கே சத்வனிஷ்டர் தமோ நிஷ்டர் என்றே விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் தாமசாகா ஜனாகா தமோ நிஷ்டர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள் மற்ற தாமச ஜனங்கள் எல்லாம் பிரேதங்களையும் அதாவது உடலிருந்து உயிர் கிளம்பி போனதுக்கு பிறகு ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உயிர்கள் பூத கணங்கள் வியாக்கியானக்காரர் சொல்றார் அதாவது தன்னுடைய தர்மத்திலிருந்து வழிவின அந்தணர்கள் முதலானவர்கள் தேகத்தை விட்டு போன பிறகு ஒரு காற்று தேகத்தை உடையவர்களாக இருக்கிறார்களாம் வாயு தேகம்னு பேர் ஸ்வதர்மாத்து பிரச்சுத்தாக விப்ராதயா அந்தனர் முதலானவர்கள்னு போட்ட தேக பார்த்தாத் உடலை உகுத்த பிறகு வாயு தேகம் ஆப்பன்னாக பிரேத்தாக அவர்கள் ஒரு காற்று தேகத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் அந்த ஜீவர்கள் தான் பூஜையந்தி தான் எஜந்தே அவர்களையெல்லாம் வழிபடுகிறார்கள் தமோ குணத்தை உடையவர்கள் இப்படிலாம் பார்க்குறோம் சில பேர்லாம் காட்டில் போய் சுடுகாட்டில் போய் உட்கார்ந்து பூஜை பண்றதெல்லாம் பார்க்குறோம் பூதகணாம் பூதகணாக சப்த மாத்திருக்காக என்று வியாக்கியானக்காரர் சொல்கிறார் இந்த மாதிரி அது ஒரு கூட்டம் தேவதைகள் பூத கணங்கள் அவைகளையெல்லாம் பூஜை செய்கிறார்கள் முக்கியமாகன்னு அர்த்தம் ஏன்னா நம்ம பூஜையில் எல்லாமே இருக்கு சாதாரணமாக கவனித்தா தெரியும் தேவ பிரதானம் யக்ஷரக்ஷப் பிரதானம் பிரேத பூத கண பிரதானம்னு வச்சுக்கணும் எது பண்ணினாலும் விநாயகர் பூஜையெல்லாம் பண்ணி தான் பண்ணுகிறார்கள் ஆகவே சத்துவகுணத்தில் மேலோங்கி இருப்பவர்கள் தேவர்களை முக்கியமாக பூஜை செய்கிறார்கள் ரஜோகுணத்தில் மேலோங்கி இருப்பவர்கள் யக்ஷரக்ஷை பூஜை செய்கிறார்கள் தமோகுணத்தில் மேலோங்கி இருப்பவர்கள் பிரேத பூத கூட்டங்களை பூஜை செய்கிறார்கள் இதன் மூலம் நாம் அவர்கள் செய்கிற பூஜையை வைத்து அவர்களுடைய நம்பிக்கையை நாம் புரிந்து வேண்டும் இது பற்றி விரிவாக நாம் படிக்க வேண்டும் என்றால் அதற்கு தனியாக நிறைய சாஸ்திரங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆனால் அவற்றையெல்லாம் நாம் அதிகமாக இங்கே பார்க்கவில்லை இந்தளவிலே அவரவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப அவரவர்கள் செயல்படுவதை பார்த்து அவரவர்களுடைய நம்பிக்கையை நாம் ஊகம் செய்து தெரிந்து கொள்ளலாம் என்று பகவான் இங்கே உபதேசம் செய்திருக்கிறார் சி ராஜசாஹ பிரேதான் பூதகணாம்யே யஜந்தே தாமசா ஜன எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்